தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்றுட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நல்லூர் நலம் காக்கும் காரைக்குடி கோப்புடைய நாயகி அம்மனை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் இன்பங்களும் துன் இணைந்து இருப்பதுதான் இவ்வுலக வாழ்க்கையின் இயல்பு துயர்கலைந்து துன்பம் துடைத்து தூய வாழ்வு நெறியை அமைத்து கொள்ள என்றும் துணை பிரிபவி தெய்வ நம்பிக்கையும் நிறை வழிபடுமே என்பது என்றும் மாறாத சத்தியம் அதனால்தான் நாம் ஆண்டோர் பல ஆலயங்களை அழகுற அமைத்துள்ளனர் அவற்றுள் அன்பு வடிவான அன்னை ஆதிபராசக்தி கோவில் கொண்டுள்ள திருத்தலங்கள் அடியார்களுக்கு அடைக்கலம் தரும் அரிய இடங்களாக விளங்கி வருகின்றன அத்தகைய தலங்களுள் நெஞ்சை சிறப்புடைய கோப்புடைய நாயகி திருக்கோயிலும் ஒன்றாகும் பைந்தமிழ் பயந்தமிழும் பத்தியும் தழ்த்த சிறந்த பாண்டிய நாட்டில் பல்கலை வித்தர்களும் பண்பாளர்களும் பல்கி பெரிய பெருமை மிகு நகரந்தார் இந்த பகுதியின் தலைநகராகவும் சீரும் செல்வமும் செந்தமிழ் சிறப்பும் சேர்ந்தமைந்த திருநகராகவும் திகழ்வது காரைக்குடி நகரின் நடுவில் அருள்மிகு கோப்புடையம்மன் கோவில் கொண்டு அருள் புரிகிறாள் கோப்புடை அம்மன் கோப்பத்தாள் என்றும் கோப்புடைய நாய் அன்பர்கள் அழித்து அகமைகின்றனர் ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் காரை மரங்கள் அடர்ந்து வளர்ந்த காடுகள் நிறைந்திருந்தன நாளாவடியில் காடுகள் அழிக்கப்பட்டு நகர பகுதிகளும் குடியிருப்புகளும் உருவாக தொடங்கின காரை மரங்கள் இருந்த இடத்தில் ஏற்பட்ட ஊர் அதனால் காரைக்குடி என்று பெயர் இயல்பாக எழுந்து நிலைத்தது கோப்புடைய நாயகி காரைக்குடிக்கே உரிய கிராம தேவதையாவாள் காரைக்குடியில் தென்பகுதியில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது செஞ்சை ரங்கராபுரம் என்னும் சிற்றூர் அவ்வூரில் கிராம தேவதியாக கோவில் கொண்டுள்ளவள் காட்டம்மன் காட்டம்மளுக்கு தங்கை உரித்தி உண்டு அவள்தான் கோப்படையம்மன் இந்த கோப்படையால் பிள்ளைப்பேறு அற்றவள் ஆயினும் சகோதரி காட்டம்மாளின் ஏழு பிள்ளைகள் மீதும் பெரிதும் பாசம் கொண்டு அவர்களை பார்க்க அடிக்கடி வருவாள் அப்படி வரும் போதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக கொழுக்கட்டை போன்ற தின்பண்டங்களை ஆசையாக செய்து கொண்டு வருவாள் மூத்தவள் காட்டம்மாளுக்கு இது பிடிக்கவில்லை மழடியான தங்கை தன் பிள்ளைகளை பார்க்க கூடாது என்று அவள் நினைத்தாள் அதனால் தங்கை வரும் போதெல்லாம் குழந்தைகளை எங்கேயாவது ஒழித்து வைக்கலானாள் கல்மணம் கொண்ட சகோதரி காட்டம்மாளின் இந்த செயல் கோப்படையாளுக்கு பொறுக்கவில்லை வருத்தமும் வேதனையும் அவளை வாட்டின பற்றும் பாசமும் கொண்டால் வேதனையும் தான் மிஞ்சும் என்பது அவளுக்கு புரிந்தது பற்றுருந்து துறவநிலை பூண்டு தனிமை தாவம் புரிவது என்று தீர்மானித்தாள் காட்டம்மாளின் கானக குடியிலிருந்து ஒரேடியாக விலகி வந்தால் அப்படி வந்தவள் விரும்பி தேர்ந்தெடுத்த குடியேறு இடமே காரைக்குடி ஆகும் நகரின் நடுவில் கோவில் அமைந்துள்ளது நுழைவாயில் உள்ள ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் எயில் தோற்றத்துடன் விளங்குகிறது அம்மாளின் அருள் பெற உள்ளே நுழைந்ததும் சோபன மண்டபம் சோபையுடன் காட்சி தருகிறது இடதுபுறம் விநாயகர் சன்னதியும் வல்லத்து கருப்பர் சன்னதியும் உள்ளன வலதுபுறம் வண்ண மயில் வாகனம் தண்டாயுத பணியும் மண்டபத்தில் தூண்கள் சீரிய சிற்பங்களுள் சிறப்புற அமைத்துள்ளன ஒப்பில நாயகி உலகிழும் காக்கும் கருணைக்கடல் செப்பெரும் சிறப்புடைய செல்வி இப்பிறவி துன்பத்தால் துயரோறும் மாந்தற்கு தப்பாமல் அருங்குரியும் தாய் கோப்புடைய அம்மானாக கருவறையில் கிழக்கு நோக்கி கனிவுடன் காய்ச்சி தருகிறாள் நின்ற திரு நீல்கரங்கள் நான்குடனும் சுடர் வீசி பிரகாசிக்கும் சோலை கிரீடரத்துடன் கம்பீரமாக விளங்கும் அன்னையின் சுந்தர தோற்றத்தை சொற்களால் வர்ணிக்க இயலாது அன்னையின் இரு பஞ்சலோகத்தால் ஆன உற்சவ திருமேனி இதுவே மூலவராகத் திகழ்வது இந்த கோவிலின் தனி ஆகும் குழந்தை வரம் வேண்டுகோள் கோவிலில் கரும்பினால் ஆன தொட்டில்களை கட்டுகின்றனர் சித்திரை திருவிழாவின் போது கோவில் அருகே தொங்கவிடப்பட்டிருக்கும் நூற்று கணக்கான கரும்பு தொட்டில்கள் நெஞ்சை நிகழ வைக்கும் காட்சி மட்டுமல்லாமல் கோப்புடையால் மேல் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை தெரிவிக்கும் சான்றாகும் காரைக்குடி பகுதியில் உள்ள வேறு சில ஊர்களும் கோப்புடைய நாய் என்ற இதே பெயரில் அன்னை அருள்பாளித்து வந்தாலும் காரைக்குடி கோப்படைய நாயகி அம்மாளே பெரும் சிறப்பையும் பக்தர்கள் மனதில் பெரியமான இடத்தையும் பெற்று திகழ்களால் அருள் புரி அதனால் நாம் அனைவரும் காரைக்குடி கோப்புடைய நாய்கியை வணங்குவோம் அவள் அருளைப் பெறுவோம் நோய் நொடியின் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்